பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயம் பஞ்ச மகாபூத விவேகம் இதில் பதினைந்து ஸ்லோகம் பார்த்து முடிச்சுட்டு பதினாறாவது ஸ்லோகத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் பார்த்தது என்னென்னங்கன்னா இந்த அத்தியாயத்தில் முதல் சுலோகத்திலேயே சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரமானது அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த மந்திரத்திற்கு விளக்கமாகத்தான் இந்த அத்தியாயம் வருது இதுல பதினெட்டாவது சுலோகம் வரைக்கும் இதம் என்ற வார்த்தையினுடைய விளக்கம் சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் முதல் பக்கத்தில் படிச்சுப்பார் இந்த மந்திரம் மனப்பாடமா இருக்கணும் அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இதம் இதம்னா இந்த உலகம் அக்ரே தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு சதேவ சத் மட்டுமே சதேவன சத் மட்டுமே ஆசீத் இருந்தது அந்த சத்தான உண்மையான அழியாத பிரம்மன் மட்டுமே இருந்தது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இதம்னா இந்த உலகம் இந்த அகில பிரபஞ்சமும் தோன்றுவதற்கு முன்பு சத்து மட்டுமே இருந்தது அது எப்படிப்பட்ட சத்தாக இருந்தது ஏக்கம் ஏவம் அத்தி தீயம் ஒன்றாக இருந்தது அது மட்டுமே இருந்தது இரண்டற்ற ஒன்றாக இருந்தது இது மந்திரத்தினுடைய அர்த்தம் இதம்னா இவை அனைத்தும் எவை அனைத்தும் முதல்ல பஞ்சபூதம் சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கிறது பஞ்சபூதம் வெளியே இருக்க அத்தனை இந்த அண்டசராசரம் அனைத்தும் பஞ்சபூதம் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சரி அது மட்டும் இருக்கா நான் நான் நான் இந்த உடம்பு நான் இல்லை இதுவும் பஞ்சபூதம்தான் பஞ்சபூதத்தில் ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன சப்த ஸ்பர்ஷ ரூப ரசன் சொல்லி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இன்று ஐந்து விஷயங்கள் பஞ்சபூதத்தில் இருக்கின்றன அதுவும் இவைதான் இவைகள் அனைத்தும் பிறகு என்ன வந்தது இந்த ஐந்து சுவை ஒளி ஊறு ஊசு ஓசை நாற்றத்தை கிரகிக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் தோன்றின தோல் காது தோல் கண் நாக்கு மூக்கு இவைகளும் இவைகள்தான் பஞ்சபூதங்கள் தான் பிறகு தோன்றின இந்த சுவையில தோன் இது செயல்படுவதற்காக அதனுடைய செயல்பாடுகள் என்ன கர்மேந்திரியங்கள் என்ன அவைகளும் இந்த இவை என்ற சப்தத்திற்குள் அடங்கும் அது தோன்றிய பிறகு மனமானது தோன்றியது மனம் என்ற ஒன்று பிராணம்லாம் இருக்கு இது மனதை பற்றி மனமும் இவைகள் தான் மனதை அறிகிறோம்ல நான் எதையெல்லாம் அறிகிறேனோ அதையெல்லாம் அதெல்லாம் இவைதேன் எதெல்லாம் அறியாமல் அறிக்கிறோனோ அதுவும் இவை தான் அது பின்னாடி பார்க்க போறோம் இதம்னா இவை அனைத்தும் இவை அனைத்தும் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும்னா அப்புறம் உடலை நாமளாக சேர்த்துக்கிருவோம் இவைுன்னு சொல்ல மாட்டோம் உடல் நான்னு சொல்லுவோம் அதுக்காக என்ன பண்ணிட்டார் இதுவும் அப்படின்னாரு இது பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம் போன கிளாஸில் மனசை பற்றியே பார்த்தோம் சென்ற கிளாஸில் மனம் எப்படி அந்த கரணம்னா என்ன அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருவி அது நான் அல்ல கரணம்னா கருவின்னு அர்த்தம் அதன் இருப்பிடம் எது கிருதயம்னு பார்த்தோம் இதயத்திற்குள் இருந்துதான் மனம் செயல்படுகிறது அதுக்கு அர்த்தமெல்லாம் பார்த்தோம் நம்ம எதுனாலும் மனசார சொல்ல நெஞ்சத்தையும் பிடிப்போம் மனம் தனியாக செயல்பட முடியாது அது என்ன பண்ணோம் இந்திரியங்கள் வழியாகத்தான் ஒரு பொருளை பார்க்கும் அதுக்காக பார்க்க தெரியாது ஆனால் மனம் இல்லாமல் இந்திரியங்கள் செயல்படாது அதனால் இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது மனசு எங்கேயோ இருந்தால் கண் கண்ணு திறந்திருந்தாலும் பார்க்காது மனசு எங்கேயோ இருந்தால் காது திறந்திருந்தாலும் சப்தம் காதுக்குள்ளே போகாது அப்போ மனதின் மனம் என்ன பண்ணுறது இந்திரியங்கள் வழியாக விஷயங்களை எல்லாம் கிரகிக்கின்றன மனம் இல்லாவிட்டால் இந்திரியங்கள் செயல்படாது ஆனால் மனதால் இந்திரியங்கள் இல்லாமல் செயல்பட முடியாதுன்னு பார்த்தோம் ஒரு அரசன் ஆணையின்படி எல்லாரும் செயல் செய்வாங்க அவன் தலைவனாக இருப்பான் அரசன் கட்டளில் இப்படி மந்திரிகள் சேவகர்கள்லாம் செயல் செய்வாங்க ஆனால் ஒரு சேவகர்களும் மந்திரி இல்லைன்னு வச்சுக்கோங்க அரசனாக உட்காந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தலைவர் தான் இவர்கள் வாயிலாக அனைத்து செயல்களையும் செய்வார் மனதின் வாயிலாக மற்ற இந்திரியங்கள் வாயிலாக மனம் செயல்படுகிறது அது வெளியே தெரியாமல் உள்ளே இருப்பதால் தனியாக செயல்பட முடியாமலும் இருப்பதால் அது உள்ளே இருந்து செயல்படக்கூடிய கருவியாக இருப்பது அந்தன்னா உள்ளே கரணம்னா கருவி அதெல்லாம் மனதிற்கு இனியொரு பெயர் அந்த கரணம் இதெல்லாம் பார்த்து முடித்தான் அது ஹிருதயத்தில் இருந்து செயல்பட்டு வருகின்றது பிறகு அடுத்த ஒரு பன்னெண்டாவது ஸ்லோக பதிமூணாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் சொன்னால் ியங்கள் ஒரு விஷயத்தை அப்படியே காட்டுகின்றன என்ன இருக்கோ அப்படித்தான் காட்டும் இது என்ன வருணம் கண் காட்டும் இந்த வருணம் எனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று முடிவு செய்வது எனக்கு பயனுள்ளது பயன் என்று முடிவு செய்வது மனம்தான் அதனுடைய குணதோஷங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்வது மனம் காது ஒரு சப்தத்தை கேட்கும் ஒருத்த வந்து நம்மளுக்கு வந்து புகழ்றான் புகழ்ந்தவன அந்த சப்தம்லாம் காதில் விழுகுது அப்போ என்ன பண்ணு மனசு இவன் பொய்க்கு புகழானா ஐஸ் வைக்கிறதுக்கு புகழ்றானாங்கிறது மனசுதான் முடிவு பண்ணும் அந்த சொல்ற விஷயத்தை பொறுத்து அந்த சப்தம் ஒன்று அதே மாதிரி ஒரு திட்டான் அந்த திட்ட விஷயத்த மனசு நல்லதா எடுத்துக்கரலாம் கெட்டதாக எடுத்துக்கரலாம் ஏதோ அறியாமல் உளர்றான்னு எடுத்துக்கரலாம் சப்தம் ஒன்று தான் அதனால விஷயங்கள் இந்திரியங்களுக்கு உள்ளே போகின்றன போனவுடன் அந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதனுடைய குணதோஷங்களை எல்லாம் பிரித்து இது வேண்டியது வேண்டாதது நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்வது மனமே பிறகு மனதிற்கு மூன்று குணங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தோம் மனசுக்கு மூணு குணம் இருக்கு சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம் ஏன்னா மாயையில் மூன்று குணம் இருந்தது அந்த மாயையினுடைய குணத்தில் இருந்துதான் இவை எல்லாம் வந்தது இவனுடைய இந்த அதாவது இந்திரியங்களுடைய மொத்த சாத்வீக குணம் மனம்னு பார்த்தோம் ஆனால் எல்லாவற்றி பிரதானமாக இருப்பது பிற ராஜோகுணம் சமோ குணம் இருக்குன்னு பார்த்தோம் இதெல்லாம் சென்ற அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம் நாம இந்த மூன்று குணமும் மனதில் இருப்பதால் அந்த மூன்று குணம் மாறுவதால் மனமும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பொறுவட்டம் பார்த்தேன் குணம் மாறும் பொழுது மனம் மாறும் காலையில் சத்துவகுணம் இருக்கும் பிறகு ரஜோ குணம் வரும் தூங்க போகும்போது தமோ குணம் வந்துடும் இதெல்லாம் வந்து டெய்லி மூன்று குணம் இருக்கும் மூணு குணமும் இருந்தால் தான் வாழ்க்கையில் வாழ முடியும் தூக்கம் தமோ குணமாக இருந்தாலும் தூக்கமும் தேவை தூக்கம் தேவை இல்லாமல் இல்லை ஆனால் எல்லா நேரம் தூங்குனா அது பிரயோஜனம் இல்லை ரஜோ குணம் இருந்தால் தான் ஒரு செயலே செயல்பட முடியும் ஆனால் ரஜோ குணம் இவங்கிற நேரத்தில் ரஜகுணம் வந்தால் எப்படி இருக்கும் அது தேவையில்லை சாத்திய குணம் பொதுவாக எது செய்தாலும் அதை முறையாக செய்ய வேண்டும் அமைதியாக செய்ய வேண்டும் அது சாத்திய குணம் இருக்கணும் இந்த மூன்று குணமும் வேண்டும் மனதில் ஆனால் எப் எதை எப்பொழுது எந்த குணத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் முக்கியம் இந்த குணங்கள் மாறுவதால் மனமும் மாறிக்கொண்டே இருக்கும்ங்கிற கருத்து பதிமூணா ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிறகு சத்துவகுணத்தினுடைய உணர்வுகள் என்ன இராஜோகுணத்தினுடைய உணர்வுகள் என்ன தமோகுணத்தினுடைய உணர்வுகள் என்ன இது பதினாலில் என்ன பண்ணாருங்கன்னா சத்துவ குணம் இரஜோகுணம் இந்த இரண்டு குண இரண்டு குணத்தினுடைய உணர்வுகள் என்னங்கிறத சொன்னார் சத்துவ குணத்தின் உணர்வு என்ன வைராக்கியம் உலக விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல் அதாவது அதிகமாக சுகந்தரும் சுகந்தரும் பொருள்களில் இருந்து விலகி இருத்தல் அதற்கு அடிமையாக இருத்தல் அதர்மமான ஆசைகளிலிருந்து விலகி இருத்தல் இதெல்லாம் வைராக்கியம் பிறகு பொறுமை மன்னித்தல் இதுவும் சத்துவகுணம் தான் வைராக்கியம் சத்துவகுணம் மன்னித்தல் சத்துவகுணம் பரந்த மனப்பான்மை சத்துவகுணம் முதலியன் டர் இன்னும் நிறையா இருக்குது இங்கே சுருக்கமாக சொல்லிட்டார் இந்த சுவ குணம் ரஜோணம் தமோகுணம் இதை வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறுல விளக்குறாரு இந்த மூணு சுலோகத்தில் விளக்குனத பகவத்கீதையில் பதினாலாவது அத்தியாயம் முழுவதும் விளக்கியிருக்கார் அங்கே அந்த பதினாலாவது அத்தியாயத்தில் முழுச விளக்குனதை மூணு சுலோகத்தில் சுருக்கமாக கொடுத்துட்டார் இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் இது ரஜோகுணத்தினுடைய குணம் என்னது பிறகு ஆசை லோபம் கோபம் செயல் இங்கே அப்படிதான் அதர்மமான ஆசை அளவுக்கு அதிகமான ஆசை ரஜோகுணத்தினுடைய விளைவு பிறகு அதனுடைய விளைவு என்ன அந்த ஆசை கிடைக்கவில்லை என்றால் கோபம் வரும் நம்ம விரும்புனது கிடைக்கலன்னா கோபம் வந்துடும் அதுக்கு தடை வந்தா ரொம்ப கிடைச்சிச்சு நான் மட்டும் வச்சுக்கிறோம் லோபம் வரும் தச்சோகுணம் என்ன கிடைச்சத பறந்து கொடுக்கும் பரந்த மனமாக இருக்கும் அங்கே வைராக்கியம்மருக்கும் இங்கே ஆசை இருக்கும் அங்க மன்னிக்கும் குணம் இருக்கும் இங்க கோபம் இருக்கும் அங்க பொறுமை இருக்கும் சாந்தி இருக்கும் சாத்தியகத்தில் ரசோகுணத்தில் கோபம் இருக்கும் லோபம் இருக்கும் இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய விளைவு அப்படின்னு பார்த்தோம் பிறகு ராஜோ குணத்தில் இன்னொன்னு இருக்கு முயற்சி செயல் அது கட்டாயம் வேணும் ஆனா சொல்வார் கீதையில் ஆறாவத்தியத்தில் எல்லாத்துலேயும் அளவு இருக்கணும்பார் எப்போ பார்த்தாலும் நான் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணிக்கு வேலை வேலை வேலை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் கூடாது அது அளவாக செஞ்சால் சத்வீகத்தோடு சேர்ந்த ரசம் ரஜோ குணம் இல்லை சும்மா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ரஜோ குணம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லி முடித்தார் பிறகு பதினாறாவது அத்தியாயம் பதினஞ்சில் தமோகுணத்தினுடைய விளைவை சொன்னார் அது சோம்பல் உறக்கம் மயக்கம்னு சொன்னார் தமோ குணத்தினுடைய விளைவு சோம்பல் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கிறது தூஞ்சிக்கிட்டே இருக்கிறது புத்தி அதிகமாக வேலை செய்யாமல் இருந்தாலும் தமோ குணம் தான் இது மூனியும் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் தமோ குணத்தினுடைய உணர்வுகள்னு சொல்லிட்டு அதில் இன்னொன்று சொன்னார் சத்துவ குணத்தின் விளைவாக ஏற்படுவது புண்ணியம் ஜோகுணத்தின் விளைவாக ஏற்படுவது பாபம் என்ற கருத்து வந்தது சத்துவத்தின் விளைவு புண்ணியம் ரஜோ குணத்தின் விளைவு பாபம் ஒவ்வொரு குணத்திலையும் நல்லது உண்டு கெட்டது உண்டு இங்கு பொதுவாக சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அது என்னன்னு சொன்னீங்கன்னா சத்துவகுணத்தின் விளைவு புண்ணியம் ரஜோகுணத்தினுடைய விளைவு பாபம் சத்துவம் வந்து என்ன பண்ணும்னா நம்மளை நல்ல காரியங்களெல்லாம் ஈடுபடுத்தும் நல்ல செயல்களை செய்ய வச்சோம்னா புண்ணியம் நிறையா சேரும் புண்ணியம் சேர்ந்தால் என்ன பண்ணால் புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக பிறவி எடுக்கணும் அல்லது சொர்க்கத்துக்கு போகணும் அப்போ மீண்டும் என்ன பண்ணது நம்மளை கட்டுப்படுத்துது புண்ணியம் பந்தகத்தில் தோஷமும் உண்டு புண்ணியத்துக்கு பபத்துக்கும் உண்டு பாவம் என்னோம்னா பாவ கர்மங்களில் ஈடுபடுத்தி ரஜோ குணம் என்ன பண்ணும் பாவ கர்மங்களில் அது என்ன பண்ணும் பாவத்தை கொடுக்கும் எல்லா ரஜவுமே பாவத்தை கொடுக்காது அதாவது சொல்லும்போது ஆசைன்னு வச்சா அளவுக்கு அதிகமான ஆசை அதர்மமான ஆசை பாவத்தை கொடுக்கும் கோபம்னு எடுத்துக்கிட்டால் ருத்ரன் கூட சிவன் கூட கோபப்படுவார் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு எங்கே கோபப்படணும் அங்கே கோபப்படணும் தேவையில்லாத கோபம் பாவத்தை கொடுக்கும் லோபமும் பாவத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் நான் பார்த்தோம் சத்துவத்தின் விளைவு புண்ணியம் ரஜோகுணத்தினுடைய விளைவு பாபம் ரஜோகுண சில நேரம் தேவை ஒரு இடத்துல வேகமாக அந்த காரியத்தை முடிக்கணும்னா அந்த இடத்துல ரஜோகுணம் வேணும் இதெல்லாம் பார்த்துட்டு பதினாறாவது ஸ்லோகத்தில் தமோகுணம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லும் பாப புண்ணியம் இல்லாதது காலத்தை வீணாக கழிப்பது பாபத்திற்கு விதையாக இருப்பது இது மூணையும் போன கிளாஸ் இது வரைக்கும் பார்த்து முடித்தோம் பதினாறாவது சுலோகத்தில் ஒரு இதாக மட்டும் பார்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு கருத்து இருக்குது அதில் அகங்காரத்தின் லட்சணமும் நான் கர்த்தா என்று சொல்வது உலக நடைமுறைங்கிற இரண்டு கருத்து இருக்குது தமோ வனத்தின் விளைவு என்னென்னா பாபமும் வரியாது புண்ணியமும் வராது ஏன் பாபம் புண்ணியம் வராதுன்னு சும்மா உட்காந்துருக்க கெட்டதும் பண்ணலை நல்லது பண்ணால் புண்ணியை வரும் கெட்டது பண்ணால் பாவம் ரெண்டு சேட்டு என்ன வரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா சும்மா உட்காந்துருந்தால் வேஸ்ட் ஆகிரும் லைஃப் வேஸ்ட் ஆகிரும் கிடையாது காலம் வீணாகும் பொதுவாக சும்மா உட்கார முடியாது பார்த்துருக்கீங்களா சும்மா உட்கார்ற மாதிரி கஷ்டம் வளர்க்க எதுவுமே இல்லை ஒரு சினிமாவிலோட ஜோக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வடிவல் ஜோக்கு நீங்கள் சும்மா இருந்து வரணுன்னு ஒரு போட்டி வைப்பான் இருக்க முடியாது ஒரு மணி நேரம் இருக்க முடியாது மற்றவங்களால் ஆனால் ஞானிகள் இருப்பாங்க ஞானிகளுக்கான தத்துவ விஷயத்தில் இருப்பாங்க செயல் செய்யாமல் இருப்பது என்பது கடிதம் அப்படி இருந்தால் அது தயத்தை வேஸ்ட் பண்ணுறோங்கிறார் காலம் வீணாயிரும் அப்படி காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறோம் வீணாயிவிடும் பிறகு பாவத்திற்கு பீஜம் பாவத்தை தூண்டும்ங்கிறார் சும்மா இருக்க விரும்பாதேன்னு கீதையிலே பகவான் சொல்கிறார் அது என்ன பண்ணோம்னா உள்ளே இருந்துக்கிட்டு எதையாவது சிந்திச்சு பாவம் செய்கிறதுக்கு தூண்டிடும் விதையாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம் இன்னைக்கு பதினாறாவது ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்து அகங்காரத்தில் லட்சணம் செல்லும் இது பார்க்கணும் நாம இந்த பாவ புண்ணியம் எப்படி வருதுன்னா நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் பாவ புண்ணியமே வரும் நல்லது நான் செஞ்சேங்கிற உணர்வு இருந்தால் புண்ணியம் வரும் கெட்டது நான் செஞ்சேங்கிறது இருந்தால் பாவம் வந்துடும் இந்த வா இந்த அகங்காரம் இருக்கே நான் நான்ங்கிற அகங்காரம் இதை நீக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டெப் கொடுக்கணும் வேதாந்தமே என்ன பண்ணுதுங்கன்னா இந்த உடல் மனசு செய்கிற காரியத்தை நான் செஞ்ச நான் செஞ்சேன்னு சொல்லி அந்த அகங்காரத்தை அதில் உட்கார வச்சுருது அதை நீக்கிறதே வேதாந்தத்தில் அப்படி நீ ஆத்மா பண்ணி ஒரு செயலும் செய்யலை அதை கருவியாக பயன்படுத்தி செய்கிறேன்னு சொல்கிறதுக்குத்தான் இந்த வேதாந்தமே வாமன அவதாரம் பார்த்துருக்கோம் அதை பார்த்து அதில் பார்த்திங்கன்னா அவர் முதல் அடியில் என்ன பண்ணுறாரு மூணடி கேட்குறார் பகவான் வந்து மூணு அடி கேட்டாரா இல்லையா ஒரு அடியில் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை போற அளந்துறார் ஒரே ஒரு அடி இந்த உலகம் போகிற அளந்தாச்சு ரெண்டாவது அடியில் விண்ணுலகம் போகிற அளந்தாச்சு பிறகு கீழ்லோகத்தையும் அளந்தாச்சு மே வேறு எங்கே பிறகு மூணாவது அடி கொடுக்கு எங்கேன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் என் தலையில் வைங்கன்னு சொல்கிறான் இவர் உலகத்தை அளக்கும் தலையும் சேர்ந்து அளந்தாச்சு இல்லை அடங்கிறது இல்லை பிறகு தலையில் வைக்கிறதுக்கு மூணாவடி எப்படி முடியும்னு சொன்னால் அந்த மூணாவது ஸ்டெ ஸ்டெப்பு ஸ்பெஷல் ஸ்டெப்பா அகங்காரத்தை அளிக்கிறதுக்காக வச்சார்னு சொல்லுவாங்க பகவான் வந்து மூணாவது ஸ்டெப்பு இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் சொர்க்கலோக விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் வேண்டாம் என்று ஒதுக்கி இந்த உலக சுகமும் வேண்டாம் மண்ணுலக இன்பமும் வேண்டாம் விண்ணுலக இன்பமும் வேண்டாம் என்று விட்டாலும் கூட நான் என்ற அகங்காரம் உள்ளே அமர்ந்திருக்கும் அதை நீக்குவதற்கு பகவான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப்பு வச்சார்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நான் என்ற அகங்காரம் இதை இதனுடைய லட்சணம் என்னன்னா இப்போ இவைகள்லாம் சொல்லியாச்சு நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிறதுல இவைகள்னு ஈஸியாக சொல்லிட்டான் ஆனால் உடம்பை இவைகள்னு சொல்கிறோமா சொல்கிறதே இல்லை இந்த உடம்பை நான்னு சொல்கிறான் மனதை இது இது இவைகள்னு சொல்கிறோமா சொல்கிறதில்ல அதையும் நான்னு சொல்கிறதுனால இதம் என்ற வார்த்தைக்கு இவைகள் அனைத்தும்ங்கிறதுல இந்த உடலும் மனமும் சேரல் என்ன அங்கே பிரச்சனை வந்துடும் இந்த சொல்றோருடைய மீனிங்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா இந்த மனமும் இந்த உடம்பும் இவைகள் என்ற சப்தத்தில் சேருகின்றது அதை நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றோம் நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோங்கிறார் இந்த ஸ்தூல சூக்ஷம சரீரம் செய்வதை நான் செய்கிறேன் என்பது அகங்காரம் இவைகள் எல்லாம் அப்படிங்கிறதுல குழப்பம் இல்லை இந்த உடம்பையும் மனசையும் தனியாக பிரித்து இவைகள்னு சொல்கிற நம்மளுக்கு குழப்பம் வந்துடுது அங்கேதான் பிரச்சனை வருது அதனால் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்டெப் எடுக்கிறார் அகங்காரத்துக்கு லட்சணம் சொல்கிறார் சில சமயம் பாருங்கள் இந்த உடலையும் மனசையும் என்னுடைய உடம்பு என்னுடைய மனம் சொல்லிடுவோம் அப்போ என்ன பண்ணுறோம் பிரித்து பார்த்துடுறோம் நான் வேறே இந்த உடம்பு வேறன்ட்டு சில சமயம் இந்த உடல் செய்யும்போது நான் உண்கின்றேன் நான் சாப்பிடுகின்றேன் நான் பார்க்கின்றேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கலை கண்ணுதான் பார்க்குறது நான் செய்கிறேன்னு உடம்புதான் செய்யுது ஆனால் அப்போ என்ன சொல்கிறோம்னா உடம்ப மனசை நான்னு சொல்லிடுறோம் என் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்பொழுது உடம்பை வேறாக பிரித்து நான் தனியாக ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் மனசு சரியில்லைன்னு சொல்லும்போது உடம்பு அப்போ இவைகள்னு ஆகிடுது சில நேரம் நானாக சேர்த்தேன் நானாக சொல்லக்கூடாது இது இவைகளில் சேர்ந்துருது இது ஒரு கருவிங்கிறார் உடலையும் மனதையும் ஒரு கருவியாக செயல்படுகின்றோம் அப்படி கருவியாயிடுச்சுன்னா அதுக்கு பாவ புண்ணியம் இல்லை இப்போ பேனாவில் நான் என்ன பண்ணுறேன் இந்த பஞ்சாயத்து சீக்கு நோட்ஸ் எழுதிக்கிட்டு இதே பேனாவில் இன்னொருத்தர் பேனாவை வாங்கிட்டு போய் பொய்ப்பத்திரம் எழுதுறாரு இல்லை ஒருத்தர் ராமஜெவ் எழுதுகிறாரு அதே பேனால் ஒருத்தர் வந்து தேவையில்லாத எழுதிக்கிட்டு இருக்கார் பொய்ப்பத்திரம் எழுதிக்கிட்டு இந்த பேனாவுக்கு பாவ சேருமா சரி அதாவது கருவி கருவியாக ஆச்சுனாலே அதை கருவியாக நினச்சி செயல்பட்டால் அந்த பாவ புண்ணியம் வராது அப்போ சில பேர் இதை தப்பாகவும் பயன்படுத்துவாங்க என்னென்னு சொன்னிங்கன்னா எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு நான் செய்யலை நான் செய்யலை நான் செய்யலை அப்படிம்பாங்க ராமேஸ்வரர் உபதேசத்துலேயும் வருவோம்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ஏதோ மாடு வந்து புல்லலாம் வயலில் மேய்ச்சிடன் கம்பெடுத்து மாடை ரொம்ப அடி அடினு அடிச்சிருவார் அவர் ஏதோ வேதாந்தாப்போ கேட்டிருப்பார் ஓலருக்கு ஏப்பா மாட்டை அடிக்கிற அப்படின்னா நான் அடிக்கல என் கை தான் அடிச்சிச்சு அப்படின்னாரான் நான் ஒன்றை அடிக்கணும்னு சொல்லி கையில் ஓங்கிடு அப்படியா நாலு பொருள் போட்டாராம் அது மாதிரி தப்பாக பயன்படுத்திக்கிற கூடாது ஆள் மனதில் இந்த புத்தி இருக்கணும் அதுதான் இந்த பாப புண்ணியத்திற்கு உட்படுவது இந்த அகங்காரத்தினால் ஆள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளி இருக்கார் நிறைய பொருள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு யாராவது கேட்டால் அவருவோம் என்ன சொல்வார் நான் தான் உற்பத்தி செஞ்சேன்னு சொல்லுவார் அந்த பொருளை தொட்டாவது பார்த்துருப்பாரா அங்கே அவருடைய சேவகர்கள் கம்பெனி மிஷின் எல்லாம் தயார் பண்ணும் ஆனால் முதல்ல என்ன சொல்வார் நான் தான் உற்பத்தி செய்வேன்னு சொல்வார் இது அப்படி இருக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து அங்கே வேலை செய்கிறது யார் கருவியாக இருந்து வேலை செய்கிறது வேலை பார்க்குறவங்க ஆனால் இவர் எந்த வேலையும் செய்யலை ஆனால் நான் செஞ்சேன்னு சொல்கிறது இது உலகத்தில் நடைமுறையாக இருக்குன்னு சொல்கிறார் உடல் மனம் செய்வதை நான் என்று சொல்வது உலக நடைமுறை இது பொதுவாக சொல்லலாம் தப்பில்லை ஆனால் ஆள் மனசில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவகாரத்தில் அப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்டேன்னு கேட்டா நான் ஆத்மா சாப்பிடாது அப்படின்னு சொல்ல முடியுமா நீ சாப்பிட்டேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஆத்மாவெல்லாம் சாப்பிடாதுங்க அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கும் அப்போ நான் சாப்பிட்டேன்னு சொ நான்கிறது எங்கே சொல்கிற உடலுத்த நினச்சி சொல்கிறேன் இது விவகாரத்துக்கு சொல்கிறது தப்பில்லை ஆனால் அப்படி உண்மையிலேயே வந்து பார்த்தா ஆள் மனசில் இந்த உடல் மனசு எனக்கு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கணும் விவகாரத்தில் சொன்னால் தப்பு இல்லைங்கிறார் நான் கர்த்தா என்று சொல்வது உலக நடைமுறை செஞ்சுட்டு சரி நடைமுறைங்கிறார் ஒரு எஜமானன் ஒரு முதலாளி இருக்கிறார் பொருள் உற்பத்தி சொன்னோம் அடுத்து ஒரு யாகம் பண்ணுறோம் யாகத்தில் இந்த யாகத்தை நான் வந்து இன்றைக்கி நான் எனக்காக ஹோமம் பண்ணியாச்சு நவகர ஹோமம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறார் இவர் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாரா சொன்னவர் இவருக்காக வைதிகர்கள் பண்ணியிருப்பாங்க ராஜசூய வேள்வியை தர்மன் நடத்தினான்னு நம்ம படிக்கிறான் தர்மன் வந்து எதாது மந்திரம் சொல்லியிருப்பாரா அந்த வேள்வியில் அவர் எஜமானனா உட்கார்ந்து இருப்பார் செஞ்சதெல்லாம் வேறான்னு நாஞ்சானு சொல்றாரு புத்தரக மஹியாகத்த இவர் தசரதன் பண்ணான் அவரா பண்ணாரு அவர் கெட்டு ஆனா கருவியா பயன்படுத்தணும் ஆனால் நான் செஞ்சேன்னு சொல்கிற பழக்கம் உண்டு அதனால் யாரோ செய்வதை நான் என்று அதாவது உடம்பு செய்யறதை நான் செய்கிறேன்னு சொல்கிறோம் இது உலக வழக்கத்தில் இருக்குது அப்படின்ற இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஆசிரமத்தை யார் உருவாக்குனார் யார் கட்டுனார் தத்துவம் இந்த கட்டினார் ஒரு செங்கல் எடுத்து கொடுத்துருப்பாரா சொல் இந்த கட்டடமெல்லாம் அவர் தலைமையில் நடந்தது புரியுதுங்களா அவ்வளவுதான் எல்லாம் கட்டினாங்கன்னா தலைமை அவ்வளோதான் அது நான் செய்தேன்னு சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படி பழக்கம் தானே ஒளியை நான் சொந்த உடம்பையும் மனசையும் நான்னு சொல்கிறது உண்மையிலேயே அது இதம் இவைகள் தான் வேறு தான் கருவியாக பயன்படுத்தி நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் முதலாளி தனியாக இருக்கார் அங்கே பொருள்கள்லாம் உற்பத்தி ஆகுது நல்ல பொருள் பேர் வருது அந்த தொழிலாளிக்கா பேர் முதலாளிக்குத்தான் பேர் பேரு புகழெல்லாம் முதலாளிக்கு தான் வரும் நல்லா அருமையாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி சரி மோசமாக கலப்படாமலாம் மழை பண்ணிட்டாரு கெட்ட பெரியா இருக்கும் நான் அதுவும் அவருக்குத்தான் தண்டனையும் அவருக்குத்தான் கிடைக்கும் அதனால் உலக வழக்கத்தில் இப்படி நான் சொல்கிற பழக்கம் இருக்குது அதுக்கு பலன் அனுபவிக்கிறது இருக்குது ஆனால் உண்மையிலேயே இது ஒரு கருவியாக இவைகள் என்ற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறார் வியாசரோட ஒரு இடத்துல சொல்கிறார் அது வேற மாதிரி சொல்லுவார் அவர் கங்கை கரையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த சில பெண்கள்லாம் வர்றாங்க கரையை கடக்கணும் அவங்கட்டு போக முடியலை எங்களுக்கு ஏதாவது வழிபடுங்கிற எதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்டாராம் சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டாரான் சாப்பிட்டுட்டு நான் இன்று உபவாசம் இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த கங்கை விலகி வழிவிடட்டும் நேரம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி பாருங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நான் உபவாசம் இருக்கிறது இருப்பது உண்மையாக இருந்தால் கங்கை வழிபட உடனே வழிபட்டுச்சான் என்னடான்னு பார்த்தா இவருக்கு அந்த புத்தியில உடல் சாப்பிடுது நான் ஆத்மசூர் அந்த மீனிங்கில் அவர் சொல்லி இருக்கிறார் ஆனா உலக வழக்கத்துல இப்படி சொல்ற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறார் அகங்காரம் என்பது இந்த உடலையும் மனதையும் நானாக நினைப்பது அதுவும் நான் அல்ல இதம் இவைகள் என்பதில் சேர்ந்து சொல்லி இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் சொல்றாரு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் ஸ்லோகத்தை எடுத்துங்க தாமசை நோபயம் தாமசைகை அப்படின்னா தமோகுணத்தினால் நோபயம் இருக்குது பற்றியில் தாமசைர் நோபயம் இருக்கு நோபயம்ங்கிறத பிரித்தோம்னா ந உபயம் உபயம்னா இரண்டும் நான் வராது இரண்டும் வராது தமோகுணத்தினால் இரண்டும் வராது என்ன இரண்டும் வராது பாவபுண்ணியம் இரண்டும் வராது இந்த பாவபுண்ணியம்ங்கிறத சேர்த்துக்கணும் தமோசைர் நோபயம்னா தமசை ந உபயம் தமோகுணத்தினால் பாபபுண்ணியம் என்ற இரண்டும் வராது கிந்து அடுத்த வர கிந்துன்னா ஆனால் விருத்தாயுகு விருத்த ஆயுகு ஆயுகுன்னா நமது ஆயுளானது விருதக பிரயோஜனம் இல்லாமல் பலன் இல்லாமல் சபனம் சபனம்னு செலவழித்ததாக பவேத் ஆகிறது தமோகுணத்தினால் பாபபுண்ணியம் ஆகிய இரண்டும் வராது ஆனால் நமது ஆயில் பலனில்லாமல் செலவழிந்து விடுகிறது இந்த பிறந்தது உலகத்துக்கு பாரம் வெட்டிலாம் சொல்லுவாங்களே வெட்டியாயும் சுற்றிக்கிட்டு இருக்க வாழ்நாள் முழுதன்னு சொல்லுவோம்ல தமோகோணம் இருந்தால் வீணாக போயிடோம்ங்கிறார் ஆனால் அந்த பாவ புண்ணியம் வராது பிறந்ததினுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் ஆயிலை அதை விட்டுப்போட்டு சும்மா இருந்தால் எப்படி இருக்கணும் தமோகோணத்துலேயே இருந்தால் பாவ புண்ணியம் வராட்டாலும் இந்த வாழ்க்கையை வீணாக்கியதாக ஆகிவிடும் அடுத்த வரி அத்த அத்த அத்ராஹம் பிரத்யின்று இருக்கு அகம் பிரத்யி அத்தனா இதனிடத்தில் எதனிடத்தில் இந்த ஸ்தூலமான சூக்ஷமமான உடலினிடத்தில் இந்த ஸ்தூல சரீரத்திலும் மனமாகிய சூக்ஷம சரீரத்திலும் அகம் பிரத்யி நான் நான் என்று சொல்பவனே அடுத்த வார்த்தை கர்த்தேத்யேவம் கர்த்தா இதி ஏவம் கர்த்தேத் ஏவங்கிற பிரிச்சம்னா கர்த்தாதி ஏவம் கர்த்தா என்று ஏவம்னா இவ்வாறு கர்த்தா என்று இவ்வாறு லோகே இந்த உலகத்தில் வியவஸ்திகி நடைபெற்று வருகின்றது அதாவது தமோகுணத்தினுடைய விளைவு பாப புண்ணியம் இல்லை ஆனால் ஒன்று இருக்குது என்ன இருக்குது ஆயில் வீணாக போயிடும் பிறகு இந்த சரீரத்திலையும் உடல்லையும் மனசுலையும் நான் நான் சொல்பவனே இந்த சரீரத்தையும் உடலையும் நான்னு சொல்வது உலக வழக்கத்தில் பழக்கமாக இருக்குது அது உலகத்தில் இருக்குது ஆனால் உண்மையிலேயே அது இல்லை அதை நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் இது தான் அடுத்து பதினேழு பதினேழு பதினெட்டில் இந்த இதம் சத்தத்தை பதினெட்டோடு முடிப்பார் பதினேழு படிக்கலாம் யுத்தகம் <iento> <clears throat> <Tower> <Gerilim> <isolation> <audionek> ய்ததியுமஸ்ஃபுடம் அப்பாத்தவீச்சாஸ் யுக்திக் ியதாம் இங்க என்ன சொல்றாருனா நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த அனைத்து பஞ்சபூதங்களும் பிரத்யட்ச பிரமாணத்தில் தெளிவாக தெரியுது இதெல்லாம் பஞ்சபூதத்தில் வந்தது எதுவாக இருந்தாலும் இந்த டேபிள் எதுலேருந்து வந்தது பஞ்சபூதம் இந்த கட்டடம் பஞ்சபூதம் எல்லாம் தெளிவாக தெரியுது நாம் என்ன சாப்பிட்றது பஞ்சபூதம் எல்லாம் தெளிவாக தெரியுது ஆனால் இந்த ஸ்தூல சூக்ஷம சரீரம் எல்லாம் அதாவது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம சரீரம் இந்திரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதில்ல இந்திரிய சக்தி எல்லாம் அன்னைக்கு சொன்னோம் அதுக்கு பிரமாண சாஸ்திரம்தேன்னு சொன்னோம் அதுவும் பஞ்சபூதத்திலருந்தே வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் சொன்னால் சாஸ்திரமும் யுக்தியும் இந்திரியங்கள் இருக்குது என்பதை நாம் சாஸ்திரத்தின் அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இந்திரியங்களும் மனசும் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு பார்க்கும் சக்தி எங்கேருந்து வந்துச்சு மனம் எங்கே இருந்து வந்துச்சுங்கிறது சாஸ்திரத்தினாலையும் யுக்தியினாலையும் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாத்த அதுவும் இதம் கூட சேரும் இவைகள் அனைத்துலேயும் சேரும் இந்த பஞ்சபூதம் எப்படியோ அப்படியே என்னுடைய உடம்பு பஞ்சபூதம்ங்கிறது வரை தெரியும் நம்மளுக்கு ஆனால் மனசும் பஞ்சபூதம் இந்திரியங்களும் பஞ்சபூதம்ங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு இதை பற்றி ஏற்கனவே மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய சுலோகங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஐந்து இந்திரிய விஷயங்கள் விஷயங்கள் ஐந்து பூதங்கள் ஐந்து இது இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியுது கண்ணுக்கு அந்த இந்திரியங்களை அந்த விஷயங்களை கிரகிக்கிற இந்திரியங்கள் இருக்குங்கிறதுக்கு சாஸ்திரத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் யுக் பிரமாணத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சோம் நாம் ஏன்னா இருக்குது நல்லா தெரியுதுன்னு சொல்ல அப்படி இல்லை அன்றைக்கி இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்துருக்கோம் நிறையா யுக்தியும் சாஸ்திரத்தை வச்சுதான் இந்திரியங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்திரியங்கள் எங்கேயிருந்து வந்துச்சு மனம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு நம்ம கண் கூட பார்க்க முடியாது ஆனால் யு அறிவுபூர்வம் முடியும் சாஸ்திரம் மூலம் புரிஞ்சுக்க முடியும் சொல்றார் சுலோகம் ஏழு சொன்னார் ஞானேந்திரியங்கள் இருக்கிறதுக்கு பிரமாண சொன்னார் காரிய லிங்க அனுமானம் ஒன்று பார்த்தோம் ஒரு செயலை வச்சுட்டு எனக்கு சொல்ல முடியும் கால் இருக்கு நடக்கும் சக்தி கால் அதே இந்திரியம் கால் கண்ணுக்கு தெரியுது அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அவை நடந்தா தான் தெரியும் உங்களுக்கே வந்து இந்த இடத்துல மரத்து ஊசி போட்டாங்க இடுப்பு கீழே வெறும் கண்டுபிடிக்க முடியுமா அனுமானம் சொல்லி இருக்கு கண்ணு நல்லா தெரியுது தெரிஞ்ச அந்த விஷயத்தை இந்த விஷயம் எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற அனுமானத்தை வச்சுத்தேன் எனக்கு பார்க்கும் சக்தி உள்ளே இருக்கிறதுன்னு சொல்ல முடியும் இன்னொருத்தர் கண்ணு திறந்து வர்றாரு ஒட்டி மோதிடுறாரு அந்த சக்தி இருக்குதுன்னு எப்படி தெரியும் அவர் நான் சரியாக நடந்து வந்தார்னா இருக்கிற சக்தி இருக்குன்னு அவருக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் அனுமானம் அந்த செயலை வைத்து அந்த சக்தி இருக்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும் பிறகு சாஸ்திர பிரமாணம் அதில் சொன்னார் அதெல்லாம் பார்த்தேன் நாம் பிறகு இந்த ஸ்தூல பஞ்சபூதம் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து வந்தது தான் என்பது அனுமான பிரத்யமாக தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் காலையில் எழுந்திரிக்கிறேன் நான் வெளியே இருக்கேன் எனக்கு தட்டில் வச்சுருக்காங்க நல்ல இட்லி தோசை நல்ல சாம்பார் சட்னி எல்லாம் காஃபி தீ எல்லாம் அதெல்லாம் என்ன முதல்ல வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன அது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எல்லாம் உள்ளே போயாச்சு இப்போ என்னாச்சு உடம்பாய்ப்போச்சு உடம்பாயிருச்சு இல்லைங்களா அப்போ வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதந்தான் இந்த உடம்பை மாறுது இது தெரியுதா இல்லையா இதுக்கு ஒன்று விளக்கமெல்லாம் தேவை இருக்கா தேவையில்லை ஆனால் இந்த மனசு பார்க்கும் சக்தி கேட்கும் சக்தி அதுலேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம அனுமானமும் சாஸ்திரமும் தான் பிரமாணம் அப்படிங்கிறது அதை பார்க்கலாம் நாம யுக்தி அனுமானம் யுக்தின்னா யுக்தி பிரமாணம் சொல்லுவாங்க யுக்தியின் மூலமாக தெரிந்து கொள்வது யுக்தி பிரமாணம் அதுக்கு அனுமான பிரமாணம் தமிழில் சொல்லலாம் ஏற்கனவே இந்த அனுமானத்தை பற்றி முதல்ல சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இந்த கருத்துக்குள்ள போக முடியும் ஏற்கனவே ஒரு பெற்ற இந்திரியங்கள் மூலமாக பெற்ற அறிவை வைத்து வேறொரு அறிவை பெறுவது அனுமானம் சொல்வது ஏற்கனவே பெற்ற அறிவை வைத்து வேறொரு அறிவை பெறுவது அனுமானம் இது இரண்டு வகை இருக்குது ஒன்று லௌகீக அனுமானம் இரண்டாவது சாஸ்திரீக அனுமானம் லௌகீக அனுமானம் உதாரணம் சொல்கிறான் இது ஏற்கனவே சாஸ்திரத்தில் எப்பயும் வர்றது தான் பகல் வேலையில் புகை நிறையா வந்துக்கிட்டே இருக்கு பகல் வேலையில் இரவுல என்ன அந்த நெருப்பு கண்ணுக்கு தெரியும் பகலில் அந்த சூரிய ஒளியில் நெருப்பு கண்ணுக்கு தெரியாது புகை மட்டும் தெரியும் கண்ணுக்கு தெரியாதது நெருப்பு கண்ணுக்கு தெரிவது புகை புகையை வைத்து நாம் என்ன சொல்கிறோம் அங்கே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா பார்க்கால ஒன்று அனுமானம் பண்ணி சொல்கிறோம் நெருப்பை பார்க்கலை ஆனால் அங்கே நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணுறோம் இந்த அறிவு நம்மளுக்கு எப்படி கிடைக்கிதுன்னா ஏற்கனவே யாகசாலையில் நம்ம இந்த அக்னிகுண்டத்தில் விறகெல்லாம் போட்டு நெருப்பு எரியும் பொழுது புகையும் வருது அப்போ நெருப்பு எரியலேன்னா புகை வராது நெருப்பு எரிஞ்சுனா புகை வராது புகை வரணும்னா நெருப்பு இருக்கணும் புகை வராமல் கூட நெருப்பு எரியலாம் ஆனால் புகை வரணும்னா கட்டாயம் நெருப்பு இருக்கணும் இது யாகசாலையில் பார்க்குறோம் அந்த காலத்தில் வீட்டையும் சொல்லலாம் இந்த காலத்தில் வீட்டில் சொல்ல முடியாது வீட்டில் அடுப்பில் நெருப்பு இருந்தால் புகை வரும்னு சொல்லலாம் அன்னைக்கே பாருங்கள் சாஸ்திரத்தில் அடுப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற உதாரணத்துக்கு எப்படி பாருங்கள் டெக்னிக் ஏன்னா நம்ம பின்னாடி எல்லாம் ஸ்டவ் எல்லாம் வந்துடும் கேஸ்டவ் வந்துடும் அப்பயே சொல்லலை யாகசாலையே சொல்லியிருக்கு யாகசாலையில் நம்ம வந்து கேஷ் ஸ்டவ் வச்சு வேலை அக்னி மண்டம் பண்ண முடியுமா பண்ண மாட்டோம் உதாரணம் கூட பாருங்கள் பின்னாடி வரும்னா அப்போயே யூகிச்சிருக்காங்க எல்லாம் எலக்ட்ரிக்கடுப்பு வந்துடும் எலக்ட்ரிப்பில் வந்தால் எப்படி வரும் நெருப்பு இருக்கும் புகை வராது கேஷ்டவ் இருந்தாலும் புகை வராது இங்கே அதனால் என்ன சொல்லிட்டார் யாகசாலையில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நான் சாஸ்திரத்தை சொல்லி யாகசாலையை உதாரணமாக சொல்லியிருக்கு யாகசாலையில் இவன் ஏற்கனவே நெருப்பு இருக்கும் பொழுது புகையை பார்த்திருக்கின்றான் புகை வரும் பொழுது நெருப்பு இருந்திருக்கிறது அதை வைத்து பகல் வேளையில் மலையில் புகை வரும் பொழுது நெருப்பு இருக்கிறது என்று அனுமானம் செய்கின்றான் புரியுதா அதே மாதிரி இன்னொரு அனுமானம் இது நேராக அப்போ நடக்கிற அனுமானம் இன்னொரு அனுமானம் இருக்குது நாம் நல்லா தூங்கிடறோம் நல்லா உறக்கிறோம் மழை பிடிச்ச அடி அடி இன்னைக்கு தெரியவே தெரியாது வெளியே வந்து பார்ப்போம் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஈரமாக இருக்கு என்ன சொல்லுவான் நைட்டு நல்லா மழை பேஞ்சிருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா இந்த இந்த அறிவு எப்படி வந்துச்சு சும்மா வரல ஏற்கனவே பகல்லெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மழை பெய்யும் போய் மழை பேஞ்சால் எங்கேயும் ஒரே ஈரமாக இருக்கும் நம்ம என்ன தண்ணி விட்டாலும் சரி ஒரு டேங்கில் வச்சு விட்டாலும் இப்படி விட முடியாது ஒரு இடம் கூட விடையாமல் நினையணும்னா மழவே மேஞ்சிருக்கணும் இதை நேரடியாக பார்த்த அனுபவம் நம்மளுக்கு இருக்குது மழை பேயம்பு நேராக பார்க்கலை ஆனால் காலையில் அந்த ஏற்கனவே பெற்ற அறிவை பயன்படுத்தி அனுமானம் செய்கின்றோம் இதெல்லாம் லௌகிக விஷயமான அனுமானம் பிறகு சில அறிவு சாஸ்திரத்தில்தான் வரும் அதை நம்ம நேராக எப்பயும் பார்த்துருக்க மாட்டோம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது இருக்கும் அப்படிங்கிற அனுமானம் பண்ணலாம் எந்த சாஸ்திரம் பல சாஸ்திரம் இருக்கு இங்க ஒரு சாஸ்திரத்தை சொல்றாரு சாந்தோக்கிய உபனிஷத் சாஸ்திரம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு சில கருத்து முக்கியமான கருத்து சொல்றார் என்ன சொல்றாருன்னா சாந்தோக்கிய மந்திரமே யுக்தியை சொல்லி விளக்குது அன்னமயம் கீ சோம்ய மனக ஆபோமயக பிராணக தேஜோமயக வாக் அப்படின்னு வருது சாந்தோக்கிய மந்திரம் உபனிஷத்துல ஆறாவது அத்தியாயம் அஞ்சாவது பகுதியில வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இனியவனே உணவின் மாறுபாடே மனம் தண்ணீரின் மாறுபாடே வாக்கு அப்படின்னு சொல்லி சுவேத கேதுவுக்கு உத்தாலகர் சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னு பார்க்கலாம் நாம் சாப்பிட்ற உணவு மூணாக பிரிதான் எப்படி பிரியுது மூணாக பிரியுது நம்ம இட்லி சாப்பிட்றோமோ சாப்பிட்ற ஏதோ திரவமாக சாப்பிட்டாச்சு எது சாப்பிட்டாலும் மூணாக பிரியுது அதில் மிக ஸ்தூலமானது பிறகு கொஞ்சம் சுட்சமமானது பிறகு அதிசூட்சமான மூணு பகுதியாக பிரியுது இந்த மிக ஸ்தூலமான உணவை என்ன பண்ணுமா நம்ம சாப்பிட்றதுல அந்த ஒரு பகுதி கழிவு பொருளாக வெளியேறிடுமா மலமாக வெளியேறிவிடும் மலம் சிறுநீர் வாய் கழிவாக வெளியேறிடும் பிறகு கொஞ்சம் அதில் சுட்சமான உணவு சதை ரத்தம் எலும்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் வந்து சுட்சமான பொருள் அப்படி உருவாகுது அப்புறம் அதிசூக்ஷ்மமானது ரொம்ப ரொம்ப சூக்ஷமாகவும் இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா மனமாகவும் பிராணனாகவும் வாக்காகவும் மாறுகிறது சொல்லியிருக்கு இது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோம் உதாரணத்தோடு நாம் விளக்கம் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்தூல உணவு இருக்குல்ல சாதாரண உணவு உணவு ஸ்தூல உணவாக இருக்கிறதுல ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது மனமாக வெளியேறிமா கொஞ்சம் சூட்சமாக இருக்கிறது சதையாக வெளியேறுமா சதை ஆயிடுமா அதிசூட்சமான உணவு தான் மனமாக மாறும் நாம் உங்கின்ற உணவில் ரொம்ப சுக் ஸ்தூலமாக வெளியே போயிடும் கழிவு வெளியே போயிடும் கொஞ்சம் சூட்சமாக இருந்தால் சதையாக உடம்பாக மாறுது ரொம்ப சூட்சமாக இருக்கிறது மனசாக மாறுது தண்ணீர் சாப்பிட்றது பார்த்திங்களா தண்ணீர் இந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா தண்ணீர் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஸ்தூலமாக இருக்க தண்ணீர்லாம் சிறுநீரகமாக வெளியேறிடும் அதில் கொஞ்சம் சூட்சமாக இருக்கிறது ரத்தமாக மாறுதான் அதிசூட்சமாயிருக்கிறது பிராணனாக மாறுதான் முச்சஸ் சுவாசிக்கின்ற சக்தியாக மாறுதான் பிறகு அக்னி அக்னி எங்கே சாப்பிட்றது நெருக்கவா சாப்பிட்றோம் நெய்யெல்லாம் அக்னின்னு சொல்லுவோம் நெய் எண்ணெயெல்லாம் சாப்பிட்ற சூடு சொல்லுவாங்க அக்னின்னு சொல்கிறோம் சூட்டை தரும் உணவு நம்ம என்ன சொல்கிறோம் நெய் எண்ணெயெல்லாம் சாப்பிட்டா குளிர்ச்சின்னு சொல்கிறோம் ஏன்னா நெருப்பு எரியதான பயன்படுத்துகிறோம் நெய்யும் அக்னியும் அதில் என்ன பண்ணுமான்னா ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது அங்கே எலும்பு ஆக மாறுமா கொஞ்சம் சூட்சமாக இருக்கிறது மஜ்ஜை அந்த எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜையாக ரொம்ப சூட்சமாக வாக்காக மாறுமா நீங்கள் பாருங்கள் இந்த வேத மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்க நெய் எடுத்து பிடிப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அந்த வைதிகர்கள்லாம் நெய் அதிகமாக சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்கன்னா நெய்யாக சாப்பிட்ற நினைப்பீங்க வாக்கு போயிடும் வாக்கு சக்தி போயிடும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய வந்துச்சு தொண்டை கட்டுறது மாதிரி இருந்துச்சு லேசை கொஞ்சம் நெய்யெடுத்து சாப்பிட்டவன்னு அந்த தொண்டை அப்படியே இதாயிடுச்சு அந்த வாக்கு சக்தி அதிசூட்சமமானது அந்த அக்னி என்ற உணவில் இருந்து வாக்காக மாறுகிறது கொஞ்சம் ஸ்தூலமாகவும் கொஞ்சம் சூட்சமாக இருக்கும் எலும்பு மஜ்ஜையாக மாறுகின்றது இது வேதத்தில் சொல்லியிருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயம் ஆறாவது பகுதியில் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது மந்திர வரைக்கும் உதாரணம் போன விளக்கிறார் இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா மோரை கடையிறோம் மோரை நல்லா கடைச்சா அதில் வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அது மேலே அப்படியே மேலே வந்து மதக்கும் அதுபோல் அப்படிங்கிறார் அதுபோல் என்ன பகுதான் உணவின் உடைய நுண்பகுதி உணவனுடைய நுண்பகுதி மனமாக மாறுகிறது அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த மந்திரம் சொல்லியிருக்கு அதை வச்சுட்டு நம்ம அனுமானம் பண்ண போகிறோம் முதல்ல சொன்னது விவகாரத்தில் அனுமானம் பார்த்தோம் உலக அனுமானம் இப்போ மந்திரம் சொல்லியிருக்கு அதை வச்சு நம்ம அனுமானம் பண்ண போகிறோம் தண்ணீர் பிராணனாக மாறுகிறது எப்படி மோரை கடையும் பொழுது பாலை நம்ம தயிரை ஊற்றி கடையும் பொழுது நல்லா கடைஞ்சா என்ன மட்டும் மேலே வர்றது மாதிரி இந்த உணவின் உடைய அதிசூட்சமான பகுதி மனமாக வருகிறது தண்ணீரை அதே மாதிரி என்ன படுதான் பிராணனாக வருகிறது அக்னி வாக்காக வருகிறதுன்னு சொல்லி அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கார் பிறகு அதே மந்திரம் ஆறு ஏழு ஆறு ஆறாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஒன்னூற்று ஆறில் ஒரு செயல்முறை விளக்கத்தையும் சொல்கிறார் எப்படி அதை செயல்படுத்தி ஒரு விளக்கம் சொல்லி அங்கே சொல்கிறார் அதை வச்சுக்கிட்டு நாம் அனுமானம் பண்ணணும் அந்த ஆறாவது அத்தியாயம் ஏழாவது பகுதியில் ஒன்று வரைக்கும் செயல்முறை விளக்கன்னு சொல்கிறார் அந்த விளக்கத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் அறிவு